வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆஃப் ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆஃப் ஸ்பூன் உப்பு ருசி கேக்க மிளகு ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆஃப் ஸ்பூன் தனியா ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் ஆஃப் ஸ்பூன் பருவேப்பிலை சிறிது அளவு கொத்தமல்லி சிறிதளவு புதினா சிறிதளவு தேங்காய் துருவல் ஒரு அரைமுடி சோம்பு ஒரு ஸ்பூன் செய்மறை முதல்ல இந்த ஆட்டுக்கால் எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு சவப்பாத்தி வச்சிட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிருவோம் வேக வச்சு இறக்கிடுவோம் அரைனதும் சவப்பாத்தி வச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டா போகிறோம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோ தழிச்சிட்டு சோம்பு போட்டு பொரியனு கருவேப்பிலை போட்டுடுவோம் அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கிப்போம் இப்போ பெரிய வெங்காயம் வதங்கினதும் இந்த தக்காளி ஒன்று எடுத்து நல்லா பொடியை நறுக்கி அது வந்து வதக்கிடுவோம் வதக்கிட்டு இந்த வேக வச்சா ஆட்டுக்கால எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஜஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம் கலந்து விட்டுட்டு இன்னொரு தக்காளி இருக்குலையே அதை நல்லா அரைச்சோ இல்லைன்னா பெஞ்சி விட்டா மாதிரியும் போட்டுடுவோம் போட்டுட்டு இந்த மிளகு சீரகம் தனியாக இதை நல்லா இடித்து சின்ன வெங்காயத்தையும் இடிஞ்சி இடித்து கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பை போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி வேக விடுவோம் நல்லா வேக விடணும் குக்கரை போட்டு மூடி ஒரு பத்து விசல் போட்டு வேக வச்சுருவோம் பத்து விசல் கொடுத்து இறக்கினதும் இந்த ஃபைனல் டச்சு அதில் வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த துருவீனத்தை நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து அதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி வரட்டு ரொம்ப நேரம் தேங்காயெல்லாம் ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதி வரட்டுன்ட்டு சவ் கொத்தமல்லி புதினா தழையெல்லாம் போட்டு இறக்கிட்டால் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆட்டுக்கால் பாயாக தயாரும் சிலர் வந்து நம்ம வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் சிலர் வந்து தேங்காயோட துருவளோட சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க நமக்கு எது பிடிக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்